அப்ப மூன்று விதமான வாழ்க்கையை எல்லா மனிதர்களுக்கு ஏற்படுத்த முதல்ல தாரு துனியா இரண்டாவது தாருசு மூன்றாவது தாரு கரார் இந்த தாரு துனியா என்று சொல்லக்கூடிய உலகத்தில் நம்ம இருக்கிறோம் ஆனால் உலகத்தில் வசிக்கக்கூடிய நாம சகோதரர்களே இந்த தாருசகை பற்றியும் தாரு கராரை பற்றியும் நாம கொஞ்சம் யோசிச்சோம்னா இந்த தாரு துனியா என்று சொல்லக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய இன்பத்திலே நம்ம மூழ்கிட மாட்டோம் எப்ப எதிர்பார்த்திருப்போம் தப்படாத எப்ப கூட்டும் இதுல நான் அடுத்த வீட்டுக்கு போறேன் இந்த வீட்டில இருந்து அடுத்த வீட்டுல அது என்ன வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு அப்புறம் அப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ போறேன் வாழ்க்கை அல்லது இந்த மூன்றை பற்றியுமே திருமறையில நமக்கு தெளிவா சொல்லி தரலாம் சரி இப்ப நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையை விட்டு உலக வாழ்க்கையில் கடுமையான கஷ்டம் சந்தோஷமா இருந்தா இறந்துட்டு போட்டோம் கடுமையான கஷ்டம் வறுமை நோய் பிரச்சனை நிம்மதி இல்ல எல்லாம் உலக வாழ்க்கைங்கிறது நமக்கு வெற்றிகரமா இல்லை நம்ம அடுத்த வாழ்க்கை எங்க போயிடலாம் போயிடலாம் கபருக்கு போயிடலாம் கபருடைய வீட்டுக்கு போயிடலாம் என்று அவராக தீர்மானித்து அடுத்த வாழ்க்கையை நோக்கி போலாமா போறதுக்கு முயற்சிக்கலாமா அப்படி முயற்சிதான் உலகத்தில் வாழ விரும்பல உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு எங்க போயிடுறேன் அடுத்த கட்ட வாழ்க்கை பாவம் தற்கொலை செய்து கொள்வதை விட எல்லா இடத்துல வெறுப்பூட்டக்கூடிய ஒரு பெரிய பாவம் எதுவும் கிடையாது எம்பெருமான உயிரோடு இருந்த காலகட்டத்திலே ஒருத்தருக்கு ஜனாசா தொழுவை கிளேண்ட அவர் யாரும் தற்கொலை செய்து கொண்டவர் தான் அவர் அல்லாத்தூரவர் அனுமதி இல்ல ரெண்டாவது வழி சரி நாமளா தற்கொலை பண்ணிக்கூடாது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சியா அல்ல என்னால சமாளிக்க முடியல மனைவி பிரச்சனை மக்கள் பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை சமுதாய பிரச்சனை நிம்மதி இல்ல மூத்த கூடாது அப்படின்னு கேக்கலாமா பெருமானா சல்லல்ல சொல்றாங்க அல்லாவிடத்திலே மௌத்தை விரும்பி கேட்க வேண்டாம் உங்களுக்கு அல்லாவிடத்திலே யா எனக்கு மூத்த கொடு என்று நசல அவருக்கு ஏற்பட்ட காரணமாகவோ கஷ்டத்தின் காரணமாகவோ யாருலாம் எனக்கு மூத்த உங்களை யாரும் அல்லா இடத்துல துவா கேட்பதற்கு அனுமதி கிடையாது யாரும் அல்லா இடத்துல ஆசைப்பட்டுறப்பே என்ன மூத்தாகிறியால் அப்படின்னு கேட்கறது மார்க்கத்துல அனுமதி கிடையாது அப்படிதான் கேட்டுதான் ஆகணும் இல்ல சார் சொன்னதான் வாஸ்தவம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டம் தாங்க முடியல எனக்கு போகிறான் ஊசியை ஊசி வேதனை பெரிய வேதனையா இருக்குது யாருதான் அதனால யாருதான் என்ன மூத்தாக்கு அப்படி நான் கேக்காம இருக்க முடியல அதனால கேக்குற கேட்டுதான் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்படி கேளுங்க அப்போ எப்படி கேட்காதீங்க யாருதான் என்ன மூத்தாக்கிடு கேட்காதீங்க அப்படி ஏதாவது அல்லாட துவா கேட்டுறது எனக்கு நல்லபடி வாழ்க்கையா நான் உலகத்துல வாழ்றதா ஹைரின் நினைச்சதா என்னுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா அமைத்து வை என் காணத்தில் நான் உலகத்திலே மௌத்தாவுதான் எனக்கு ஹைர இருந்தா என்ன அழகான அல்லாட்ட ீங்க எனக்கு உலக வாழ்க்கை வேஸ்ட் எனக்கு ஆகத்திலே வாழ்க்கைல கபருடைய வாழ்க்கை விரும்பி கேக்காதுங்க நம்பிக்கலாம் சொல்றாங்க